குழந்தைகள் வந்து சாப்பிடறாங்களோ இல்லையோ இந்த நொறுக்கு தீனிதான் அதிகமா சாப்பிடறாங்க அது சரிங்களா அப்படி சாப்பிடலாமா ஆமாங்க தீனி விஷயமே ஒரு தப்பான கான்செப்டுங்க இந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க பாருங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா ஸ்கூல்ல கேட்டுக்கிறாங்க குழந்தைகளை கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்தும் போதே ஸ்னாக்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கொடுப்பாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் அவங்க கொடுத்துட்றாங்க நாங்க எத்தனை மணிக்கு இது குடுப்போம் அத்தனை மணிக்கு அது குடுப்போம் அவங்க ஒரு திருப்தி நம்ம குழந்தை எப்படியோ குறைவிலாம வயிறு குறைவு வயிறு நிறைஞ்சியே வச்சிட்டு இருப்பாங்க அப்ப வந்து எப்படி அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் ஏத்துக்கும் இன்னொருக்கு இன்னொரு உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த குறிப்பிடும் போது ஒட்டு மொத்தமா நம்ம எல்லாமே பூமியில் நடந்துட்டு பெரிய அட்டூழியமான விஷயத்தொண்டு வர மாதிரி வச்சுக்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன் சொல்லுங்க அதை கேட்டுக்கிறீங்களா சொல்லுங்கய்யா என்னன்னா நீங்க அப்படி வந்து தனித்தனியான உடல்வாகு தனித்தனியான மன உணர்வுகள் எல்லா ஆமா அதுல தனித்தனியான ஆரோக்கிய நிலைகள்லயும் வேறுபடும் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஏத்துக்கூடிய ஒரு விஷயம் ஒரு உணவு பொருள் வந்து இன்னொருத்தருக்கு அதே வீட்ல ஏத்துக்காது கண்டிப்பா கண்டிப்பா மத்தான் நாலு பேர் வந்து ஒரு காய்ச்சல் வந்துச்சு தொற்று காய்ச்சல் வர ஒரு வீட்டுல ரொம்ப கொடுமையான நிலையில் போய் ஒருத்தர் இறந்து போயிடறாருங்க அந்த அளவுக்கு கூட ஆயிருதுல்ல சில இடங்கள்ல காய்ச்சலோ ஏதோ ஒரு நோயோ வருது ஆனா அதே வீட்டுல வாழக்கூடிய அதே உணவுகளை சாப்பிட்டு அதே சூழ்நிலையில வாழ்ந்த மீதி நாலு பேருக்கு அந்த தொற்று இருக்கவே இருக்காது நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் சரி எப்படி பண்ணி பார்த்தாலும் அப்ப அந்த இடத்துல நம்ம இந்த காமன் பொதுவான தன்மைகள் அப்படின்ற விஷயம் வந்து மாறி போகுது ஜென்ரலைசேஷன் அங்கே இல்லை இல்ல இடத்துல இண்டிவிஜுவலைசேஷன் அப்படின்றதுதான் முக்கியம் நமக்கு நாம எல்லாருமே வந்து நம்ம மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே எல்லா விலங்குகள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியானவங்க தனித்தனி தனித்தன்மை உள்ளவங்க தான் எல்லாருமே அப்படின்றது அந்த கண்ணோடத்துல பார்த்தா மட்டுந்தான் நாங்க இயற்கையாளர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க முதல்ல அந்த கேள்விக்கான பதில் இங்க தான் வரும் அவங்களுக்கு என்ன தேவைங்கறத தெரிஞ்சு அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை குடுக்கணும் அப்படின்றீங்க அந்த குழந்தைக்கு ஏத்துக்கிறது குடுக்கணும் நீங்க சில குழந்தைகள் வந்து சில விரும்பி சாப்பிடுவாங்க சில குழந்தைகள் வந்து அத வேண்டாம்னு வெறுப்பாங்க ஆமா அப்ப அந்த அவசரம் எது வெறுப்பு வருதோ அந்த விஷயம் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்புடையதான் இருக்காது ஏன்னா அதை சாப்பிட்டதுனால அதுக்கு ஏதோ ஒரு சிரமமோ அல்லது சாப்பிட்டு அந்த ருசி வந்து அந்த குழந்தைக்கு இப்ப நம்ம டேஸ்ட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து நமக்கு வந்து ஏத்துக்கிற விஷயத்த நமக்கு வேணும்னா ஒரு இனிப்பு சாப்பிடோன்ற ஒரு தோணுமே திடீர்னு இடத்துல ஆமா அப்ப இனிப்பு சாப்பிடணும்னு தோடுற சமயத்துல நம்ம போய் இனிப்பு சாப்பிட்டா நல்ல விஷயம் இனிப்பு சாப்பிடணும் தோணாம இனிப்பு சாப்பிட்டோம்னா அது வந்து நமக்கு விஷமாங்க அந்த உணவு அந்த இனிப்பு வந்து நமக்கு விஷமா நம்ம உடம்புக்கு சின்ன குழந்தைகள்ல வந்து ஆமா குழந்தைகளை நீங்க வெங்காயம் வந்து தானாவே எடுத்து பச்சை வெங்காயத்தை சாப்பிடுங்க என் பேச்சியே எடுத்து சாப்பிடுவா பச்சை வெங்காயத்தை உரிச்சு அது மட்டும் கச்சிக்கு கடிச்சு கொஞ்சம் காரம் அடிச்சதுன்னா கொஞ்சம் காரம் அடிச்சுன்னா வந்து ஆ அப்படின்னு காமிக்கும் அப்புறம் உடனே ஒரு முடக்கு தண்ணி குடிச்சாமி அப்படின்னு சொன்னா முடிஞ்சது புரிஞ்சுதுங்களா இது ஒரு எளிமையான விஷயம் தானே உணவு முறையை சரி பண்ணமுன்னா அதன் மூலமாக நோய்களை குழந்தைகளுக்கு வராம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உணவு மட்டும் இல்லைங்க உணவு உணவுதான் பிரதானமானது சரி அடுத்து நம்ம உள்ள என்ன உள்ள இன்டேக் என்ன கொடுக்கறோமோ அதை ப்ராசஸ் பண்றதுக்கான டைம் கொடுக்கணும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க புதபாங்க நல்லா குண்டு இருக்கும் அந்த குழந்தை வந்துமா இருக்கும் அப்படி அந்த குழந்தை பாத்தீங்கன்னா இருக்காதுங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சன்னமா இருப்பாங்க குழந்தைக ஒல்லியான உடல் வாகோட ஓடி ஆடி எப்ப பார்த்தாலும் தூங்கவே தூங்காதுங்க ஆமாங்க இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு நாளைக்கு கூட ஒருத்தர் கேட்டாங்க எட்டு மணிக்கு படுத்து மணிக்கு எந்திரிச்சா அவ்வளோதாங்க என்ன பண்றதுன்னு தெரியல வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இல்லைங்க அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவ் அப்படி எல்லாம் பிரிச்சிட வேண்டாம் அந்த குழந்தைக்கு வந்து அந்த மூணு மணி நேரம் தூக்கமே போதுமானதா இருக்குது அவ்ளோதான் புரிஞ்சுங்களா புரியுது போதும் அவ்வளோதான் நம்ம வந்து அதிகப்படிய ஓய்வு வந்து நம்ம தான் பலவந்தமா பழ வச்சிருக்கோம் நம்ம உடம்புக்கு வந்து எட்டு மணி நேரம் தூக்கம் ஆறு மணி நேரம் தூக்கம் இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதுதான் இயற்கையில் அப்படின்றது இந்த விஷயத்தான் நான் குறிப்பிட வரோம் ஒட்டு மொத்தமா இதுவரைக்கும் எளிமையானது குழந்தைகளுக்கு உடல் நலம் அதாவது நோய் வராமல் இருக்கிறதுக்கு முதலாவதாக உணவு பழக்கத்தை சரிப்படுத்தணும் சொல்றீங்க ஆமாங்க ஆமாங்க இரண்டாவதாக என்ன சொல்றீங்க பசிச்சா சாப்பாடு பசிச்சா சாப்பிட்டு பழக்க வைக்கணுங்க அவங்களுக்கு பசி பசி வந்து சாப்பிட வச்சு பழக்கிட்டீங்கனால அப்புறம் இந்த உணவு பழக்கங்கள்ல இந்த இயற்கையாக உணவுகளை அவங்களுக்கு பழக்கிட்டீங்கனால சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க மருத்துவத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களா அளவா சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம் அடுத்த இயர்க்கை இயலில் சந்திப்போம் நன்றி உடல் நலம் மனநலம் தொடர்பான உங்களது சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாக ஒளிவடிவில் அல்லது எழுத்து வடிவில் அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் எண்பத்தி இரண்டு இருபது தொன்னூற்று ஒன்பது தொன்னூற்றி ஏழு தொன்னூற்று